நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் நாலு அஞ்சல் தலை மூலமா கொஞ்சம் உலகத்தை சுத்தி பார்க்க போலாம் அடுத்த மூணு நாலு நாட்கள் நாம வெளிநாடுகள்ல தான் சுத்த போறோம் ஓகே சுத்திட்டு அஞ்சல் தலைகளையும் அது வெளியிட்ட நாடுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்மளோட வேர்ல்டு டூர்ல முதல்ல போக போற நாடு மேற்கிந்திய தீவு கூட்டத்துக்கு தான் இன்னைக்கு திரும்பவும் போக போறோம் அந்த தீவுகளுக்கு நாம ஏன் திரும்பி போறோம் அப்படின்ட்டு நீங்க கேக்குறது காதல விழுகுது விழுகாமில் ஏன்னா என்னோட அஞ்சல் தலை தகவலோட கடமை இல்லையா வாங்க என்ன விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு தீவு விலைக்கு வாங்கப்படுற தினம் ஓகே எந்த தீவு எதுக்காக வாங்கப்படுது பாக்கலாம் மேற்கு தீவு கூட்டம் தான் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் இது ஐம்பது சின்ன சின்ன தீவுகளோட கூட்டம் இந்த ஐம்பது சின்ன தீவுகள்ல மூணு தீவுகள் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு அது செயிண்ட் ஜான்ஸ் செயின்ட் தாமஸ் நாடுகள்ன குறிப்பான்மார்க் ஸ்பெயின் அப்புறம் பிரான்ஸ் இந்த நாலு நாடுகளும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி இந்த தீவுகளை ஆக்கிரமிச்சாங்க அதோட பலனா பிரான்ஸ் நாடு கொஞ்சம் கடுமையா போராடி அந்த தீவையும் அதுல இருந்த மக்களையும் அடக்கி ஆட்சி பண்ணுனதோட அந்த தீவுகள்ல கரும்பு விவசாயத்தை நல்லா பிரபலப்படுத்தி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுல டென்மார்க் நாடு அடிமைகள் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்ததால இந்த வெர்ஜின் தீவு பிரான்சு கிட்ட பிரான்ஸ் நாடுக இருந்து போராடி ஆயிரத்தி எட்நூத்தி அவங்க ஆக்கிரமிச்சாங்க அதாவது டென்மார்க் வந்து பழங்குடி மக்கள் அடிமைத்தனத்தையும் தங்களுக்கு சுதந்திரம் வேணும் போராட ஆரம்பிச்சாங்க இதோட எதிரொலியா மக்கள் யாரும் வேலை எதுவும் செய்யாம வியாபாரம் பொருளாதாரம் வீழ்ச்சியட ஆரம்பிச்சது ஆயிரத்தி அமெரிக்க நாடு அதாவது இந்த வெர்ஜின் தீவுகள் பக்கத்துல இருந்த அமெரிக்க நாடு தன்னோட நாட்டுக்கு இதனால ஏதாவது ஆபத்து வரும் மேற்கு இந்திய தீவுகளால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு நினைச்சு டென்மார்க் நாட்டோட பேசி வெர்ஜின் தீவை வாங்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதாவது சண்டை போடாம பேச்சுவார்த்தையிலே முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இது ரொம்ப வருஷமா நடந்தது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல தொடங்க இந்த பேச்சுவார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தொடர்ந்து நடந்துட்டு தொள்ளாயிரத்தி முதலாம் உலக போறது நாடு டென்மார்க் நாட்ட ஆக்கிரமிச்ச அதோட கண்டினியூவேஷனா டென்மார்க் நாட்டோட வெர்ஜின் தீவுகளுக்குள்ளயும் ஜெர்மனி வந்துரும் அப்படிங்கறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அமெரிக்கா டென்மார்க் கிட்ட இருந்து இந்த தீவை விலைக்கு வாங்கினாங்க வெர்ஜின் தீவு அதாவது டேனிஷ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ட்டு அழைக்கப்பட்ட வெர்ஜின் தீவை ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கு அப்புறம் யூஎஸ் வெர்ஜின் தீவுகள் அதாவது யூஎஸ் வெர்ஜின் ஐலாண்ட் அப்படின்ட்டு அழைக்கப்பட ஆரம்பிச்சது இத பேஸ் பண்ணி தீவு அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அஞ்சல் அமெரிக்க அஞ்சல் துறை பன்னிரண்டாம் கட்டுப்பாட்டுக்குள்ளீவை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம தீவு நாடுகள் அதாவது ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் கொடிகள் அதாவது flags அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்